சதாவசா மஸ்மாதியே சுதிஸ்மதிபராம் லோக்காச்சாரியம் வைஷவம் பாதராயம் ஷ்ய வந்தே பகவந்த புனப்பு गुरुरात्मेदी வை ருக்கோரு மூதவிப்பி வோமவியா திணா மூத்த तुष्टुव ேயாமை துவ விஷேமேவா இோ வசி நோஷோ விஷவே स्वस्तिनो ओम शांति शांति ஸ்வியோ அரிஷனேமிகஸ்தா ஷாங்கி गुरुभ्यो நம ஹரி வோ பன்னெண்டாவது மந்திரம் கொஞ்சம் வாழியம் பரிஷகன் கர்மித்தான் பணேதமாஸே விஜா சேவிகே சமிற்போம்ம பரின் கமச்சிதாணே தத் விஜானம் ச குருமேவாபி கச்சேத் சமித் பாணிஸ்ரோத்யம் பிரம்மனிஷ்டம் சோ இந்த இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம் அப்படின்னு பார்த்துட்டு வரும் ஓகே சோ இது ஒரு சில இட சில இடத்துல வந்து கி கி மந்திரம் அப்படி சொல்றோம் திரவுகோள் அப்படிப்பட்ட மந்திரத்தில் இது ஒரு முக்கியமான மந்திரம் ஏன் அப்படின்னா அபராவித்யா டு பராவித்யாக்கு டிராவல் பண்ணக்கூடிய மந்திரம் ஆர் கர்ம காண்டத்திலிருந்து ஞான காண்டத்துக்கு டிராவல் பண்ணக்கூடிய அல்லது சமய வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு போக வேண்டிய பயிற்சிக்குரிய மந்திரம் அதனால இந்த மந்திரம் தன்னுடைய பொருள் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த பொருளை உணர்ந்து நம்ம இந்த பராவித்யாவுக்கு வேண்டிய ரெடி பண்ணணும் ஓகே அதுக்கான மந்திரம் இது அப்படின்றத பார்த்தோம் ஓகே சோ இது வந்து நம்ம என்ன பண்ணிடும் இந்த மந்திரத்தில் இந்த மந்திரத்தையே நம்ம ஆறு டிவிஷனா பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சோம் இதுல வந்து ஆறு டிவிஷனா இருக்கிறதுன்றது அதுனா என்னன்னா சோ இப்ப IIT எக்ஸாமுக்கு உள்ளர போகணும்னா பஸ்ட் என்ன செய்யணும்னா அங்க வந்து பஸ்ட் வந்து சயின்ஸ்லயும் மேத்ஸ்லயும் வந்து நைன்டி எடுக்கணும் மினிமம் குவாலிபிகேஷன் ஓகே மேத்ஸ் சயின்ஸ் மினிமம் குவாலிபிகேஷன் எதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு அட்டன் பண்றதுக்கு முதல்ல அதுக்கப்புறம் அவன் ஒரு பரீட்சை வச்சு அதுல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் சில தொகுதி அவன் கேட்பான் அதுக்கப்புறம் உள்ளர போறதுக்கான தகுதி வேற ஓகே பஸ்ட் என்ட்ரன்ஸ் இதுக்கு யாரு வருவான் உங்களை மாதிரி யாரு இருக்காலோ அவன் வருவான் சோ அதற்கான தகுதி ஓகே முதல்ல இதுக்கு பராவித்யாக்கு யாரு வருவாங்க கேண்டிடேட் யார் ஓகே இங்க வந்து உட்கார்றவங்க பர்சனாலிட்டி கேண்டேட் யாருமாட்டாங்க என்ன வந்து இப்படி கொல்றப்பாரு இதை விட நீ விஷம் வச்சு என்ன ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான் அப்பதான் தெரியும் அவன் அப்படி சொல்லும் போது தெரியும் நாம எவ்வளவு வசதியா இருக்கும் தெரியும் சரியா அதனால பஸ்ட் வந்து பராவித்யாவுக்கு யாரு வந்து இதுல கேண்டிடேட்டு யார் வரத்துக்கான ஆள் அப்படின்றத பஸ்ட் விஷயம் யாரு வருவாங்க இந்த இதுக்கு அந்த தகுதி யாரு இருக்கிறது அப்படின்னு முதல் தகுதி இது செகண்ட் வந்து அந்த பராவித்யாவுக்கு அந்த தகுதிய பராவித்யாவுக்கு வேண்டிய தகுதி அடையிறது எப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க இது செகண்ட் தகுதி அந்த தகுதி அடையிறதுக்கான எப்படி செய்யறது அப்படி அதாவது சாதன சதுஷ்டய சம்பம் வரணும்னா சாதன சதுஷ்டயம் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அதற்கான தகுதி என்ன இருக்கிறது சரி அப்படி எப்படியாவது தகுதி அடைஞ்சவங்க தகுதி அடைஞ்ச பிறகு அந்த தகுதி அடைஞ்சவன் என்ன செய்யணும் நாலாவது விஷயம் தகுதி அடைஞ்சவன் அவனுடைய யோகித அவன் என்ன செய்யணும்ன்றத அதை பத்தின விஷயம் நாலாவது விஷயம் அப்படி தகுதி வந்த பிறகு அஞ்சாவது அவன் வந்து குரு சாஸ்திரத்துக்கிட்ட போகணும் அப்படின்னா அந்த குரு எப்படிப்பட்டவரா இருக்கணும் அவரோட லட்சணம் என்ன உபனிஷத்தை சொல்றது ஓகே அதனால யாரையும் நம்மளை பார்த்துட்டு சிஷியர்கள் மாத்திரம் தான் திருப்பி திருப்பி சொல்றது இல்ல இது டீச் பண்ற ஆளுடைய யோகியத்தை பத்தி லட்சணத்தை பத்தியும் சொல்றது ஓகே அதுக்கப்புறம் ஆறாவது இந்த வரான இந்த சிஷியன் தகுதியோட அவன் எந்த பாவனையோட வரணும் அந்த விஷயத்தை பத்தி பேசுறது இப்ப நாம வந்து பஸ்ட் விஷயத்தை விரிவா பார்த்தோம் இதுக்கு யாரு வருவாங்க அப்படின்னா முதல்ல பிராமணன் வருவாங்க பிராமணன் தான் வருவாங்க யார் அந்த பிராமணன் அப்படின்னா சத்துவ குணத்துல மேலோங்கியவன் பிராமணன் இங்க வந்து ஜாதி பிராமணன் குண பிராமணனை பத்தி பேசறது ஓகே எப்பவுமே பிராமணா பிராமணன் இந்த வேதத்துல வரும் வேதத்துலன்னா உபனிஷத்துல வர பகுதி வேதத்துல முன்பகுதி வரக்கூடிய விஷயம் வேற உபநிஷத்தில் வரக்கூடிய விஷயம் அதிகாரி வேற கர்ம காண்டத்துக்கான அதிகாரி டிஃபரெண்ட் ஞான காண்டத்துக்கான அதிகாரி டிஃபரெண்ட் இது சரியா புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகிடும் ஓகே பிராமணகான் வைஸ் மேன் விவேகி நித்யா நித்திய வஸ்துக்கான ஆராய்ச்சி பண்றதுக்கான விஷயம் உள்ளவன் ஓகே அதாவது ரஜஸ்தமஸ்தொலைத்தவன் சத்துவ குணத்தை அடைந்தவன் அவனுக்கு பேரு பிராமணா அதாவது தனக்கு விதித்த கடமைய நன்கு ஆற்றினவன் தன்னுடைய சொந்த கடமையை எது டூட்டி எல்லாம் யார் டூட்டியை ஏதோ ஒரு விதத்துல நல்ல விதமா செய்தார்களோ அவர்கள் தான் இந்த பக்கம் வர முடியும் இல்லைன்னா கஷ்டம் அதர்மமா இருக்கிறவர்கள் கண்டிப்பா வர்றது சிரமம் வந்தாலும் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் போயிடுவாங்க இது தாக்குப் பிடிக்க முடியாது இந்த இடத்துல ஓகே அதனால முதல்ல தர்மமா தனக்கு விதித்த கடமைகளை யார் செய்கிறார்களோ அவர்கள் வர முடியும் அதாவது பஞ்சமகா யஜம் யார் இருக்கிறார்களோ சந்தியாவந்தனம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கிறவர்களோ இதுல இது சொல்லல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட இதுல வரத்துக்கு எலிஜிபிள் அதுக்காக சொல்ல வரேன் பஞ்சமகா யஜத்தை பண்ணினவர்கள் சந்தியாவந்தனம் அதாவது ஒழுக்க நியமங்கள் கிரமங்கள்லாம் ஒழுங்கா பண்ணினவர்கள் அவர்களால வர முடியும் அப்புறம் பூஜை புனஸ்காரா ஒழுங்கா செஞ்சிருந்து அவங்களால வர முடியும் அப்புறம் ஜபத்தியானம் பண்ணிருந்தா ஒரு காலத்துல எப்பயாவது அவங்களால வர முடியும் அல்லது பில்கிரிம்ஸ்க்கு யாத்திரைக்கெல்லாம் போய் கோயிலுக்கு எல்லாம் போய் சிரத்தையா இருக்கிறவங்க சுத்தி சுத்தி வந்தவங்க இருக்காங்களே அவன் பகவானை பார்த்து போற என்ன சுத்தினது மத்தவங்களுக்கு வழி விடு நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு அவங்களை அனுப்பி வைப்பார் பகவான் ஓகே அப்புறம் கர்மத்தை கர்மயோகமா செய்தவர்கள் யாரோ அவர்கள் வர முடியும் உபாசனையை வந்து நிஷ்காமிய கர்மமா செய்தவர்கள் பலனை எதிர்பார்க்காம யார் செய்தார்களோ அவர்கள் வர முடியும் சுயநலம் இல்லாம பல வருஷமா பொதுநலத்தில் ஈடுபட்டவர்கள் கர்ம சேவைக்கு அப்படி யாரு இருக்கிறார்களோ அவர்களால இதுக்கு ஆக முடியும் இதெல்லாம் சத்துவ குணத்துக்கு வரதுக்கான இண்டிகேஷன் ஓகே இல்ல சில பேர் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா இந்த ஜென்மத்துல டைரக்டா வந்திருக்காங்களே அப்ப யாரு இவர்கள் முன் ஜென்மத்துல பல கர்மயோகியா பண்ணி முடித்தவர்கள் அவர்கள் வந்திருக்கணும் மாதிரி விவேகியானவன் விருப்பு வெறுப்ப குறைத்தவன் ஓகே விருப்பு வெறுப்ப ஓரளவுக்கு குறைத்தவன் முழுக்க குறைச்சிட்டான்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கிறது ஆகட்டும் ரெண்டு தடவை வெறுப்பு வெறுப்பு இருந்தா கூட மூணாவது தடவை விட்டு கொடுக்குறவன் அந்த மாதிரி குண பிராமணன் அந்த மாதிரி தகுதியோட பராவித்யாவுக்கு வரக்கூடியவன் நல்ல மார்க் வாங்கியாச்சு இப்ப எக்ஸாமுக்குள்ளர போகணும் எ எக்ஸாமுக்கு பிரிப்பரேஷன் வேணும் இப்ப இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு மார்க் வேணும் அவன் தான் எலிஜிபிள் அவன் ஒரு எக்ஸாம் வைப்பான் அந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் படிப்பாங்க பசங்க பாத்துருக்கலையே நீங்க அது தகுதி வரணும் அந்த தகுதி அந்த அட்டன்ட் பண்றதுக்கு தகுதி இருக்கு அது என்ன தகுதி அது செகண்ட் பாயிண்ட் அது என்னன்னா கர்மச்சிதான் லோகான் பரீட்சைய இங்க பரீட்சா வருது மூணு மூணு வார்த்தைகள் பிராமண அதிகாரி பகதி அதாவது என்ன செய்யும் என்ன வழி அத சொல்லுங்க அப்படி தகுதி அடையறதுக்கு என்ன தகுதி வேணும் தகுதி அடையறதுக்கு வேண்டிய தகுதி என்ன வேணும் அப்படி பார்க்கணும் சரி பராவித்யாவரத்துக்கான சாதன சதுஷ்ட வரத்துக்கு என்ன செய்யணும் அதுதான் கர்மச்சிதான் ஓகே கர்மச்சிதான் என்ன நாம என்ன செய்யறமோ அந்த செயல்ல கர்மத்துல பரீட்சா நாம செய்த கர்மம் இருக்கு நம்ம செய்த கர்மம் என்ன பாப புண்ணியம் ஓகே அந்த பாப புண்ணியத்துல இருந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கிறது அந்த அனுபவத்தை வச்சு பரீட்சை பண்ணணும் இங்க லோகான் பரீட்சையா லோகான் பரீட்சயம் லோக நான் என்னது என்ன அர்த்தம் லோக்கியத்தே அனுபூதியத்தே இதி லோகா லோக்கியத்தை அனுபூதியத்தே இதி லோகா அனுபூயத்தே என்ன எது அனுபவிக்கப்படுகிறதோ அது லோகம் எது நம்மளால அனுபவிக்கப்படுகிறதோ அது லோகம் இப்ப உங்களை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு நீங்க லோகம் போல நீங்க என்ன பார்த்திருந்தீங்க உங்களுக்கு நான் ஓகே அப்போ அனுபவிக்கக்கூடிய ஆட்களோ பொருட்களோ அல்லது சூழ்நிலையோ இது மூணு சேர்ந்து லோகம் நம்மளால் அனுபவிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள் அல்லது ஆட்கள் நபர்கள் அல்லது பொருட்கள் இப்ப நான் வந்து இந்த மைக்க அனுபவிச்சுருக்கேன் ஓகே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி அனுபவிச்சிருக்குன்னு தெரியுது இது கட்டாயிடுச்சுன்னா பேச இது கொஞ்ச நேரத்து இப்படிலாம் பண்ணிட்டு சொல்லிட்டு எனக்கு சம்பந்தமா அதை அனுபவிச்சு அப்போ இந்த லோகம் இதோட மாத்திரம் பகவான் படைத்த ஈரேழு பதினான்கு லோகம் கூட லோகத்துல சேரும் அப்ப அனைத்து அகில படைப்புகள் அனைத்தும் சேர்ந்தது லோகம் லோகம் ஓகே அந்த லோகத்துல ஈரேழு பதினான்கு லோகத்துல படைக்கின்ற படைப்புகள் இருக்கிற என்னுடைய சொந்த அனுபவங்கள் அதெல்லாம் இருக்கிறது அந்த அனுபவத்திற்கு லோகத்திற்கு எப்படிப்பட்ட லோகம் அப்படின்னா கர்ம சிதான் சம்பாதிக்கப்பட்டது சேகரிக்கப்பட்டது என்னால எல்லாத்தையும் உருவாக்கப்பட்டது உற்பத்தி என்னால உற்பத்தியாக்கப்பட்டது அதி சிதகா அது நம்ம அக்கௌண்ட்ல ஒன்று பெருசா அதுக்கு பேரு சஞ்சிதான் பேரு அது வெரி ஹியூஜ் கர்மா இதுதான் எப்படி இருக்குதும சேர்த்து வச்சிருக்க ஒரு பாப புண்ணிய மலை இருக்கிறது பெரிய மலை அதை தகர்த்துக்கு தான் இருக்கோம் சிதகா அப்படின்னா சம்பாதிக்கப்பட்ட கலெக்சன் சேகரிக்கப்பட்ட கர்மத்தினால் சித்தகா எதனால சேகரிக்கப்பட்டது நம்ம செய்த கர்மத்தினால செய்தும் அதனால உங்களை சுத்தி இருக்கிற ஆட்கள் இருக்காங்கள நபர்கள் சில பேர் பிடிக்கும் சில பேர் பிடிக்காது இவன் தான் எனக்கு ப்ராப்ளம் இவனை மாத்திர ஒழிச்சுட்டேன்னு வச்சுக்கோ இல்லையா நம்ம ஆபீஸ்ல அந்த பத் பக்கத்து சீட்ல இருக்கான அவன் மாத்திர விலைகிட்டா எனக்கு ஆபீஸ் ரொம்ப சௌரியமா இருக்கும் எத்தனையோ பேர் விலைக்கு போயிருக்காங்க இது வரைக்கும் சௌரியம் வந்திருக்குன்னா இல்ல ஏத்த சீட்ல ஏதாவது வந்து வந்து வம்பு பண்ணிட்டு போவான் தான் அதனால இந்த மாதிரி நமக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரன் ஆபீஸ்ல போன அங்க சில பேரு வீட்டுக்கு வந்துட்டா யாரு சில பேர் வீட்டுல இருக்கிற ரிலேஷன் யாராவது ஒரு ஆளை நகத்திட்டா லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியுமா இந்த ஆளை மாத்திர நகத்திட்டா சில பேர் நகர்த்த முடியாது நகரா பேருவழி நந்தி பேருமான் இருப்பார் எப்படியோ கஷ்டப்பட்டு நகத்தின்னு வச்சுங்க வேற ஒருத்தர் வந்து நிப்பார். இவர் போகும்போது கம்ப்ளீட்டா வந்து நிப்பார். ஏன்னா அது நம்ம கர்ம சிதான் பிரயிடா அந்த ஆளு கஷ்டம் கொடுக்கல ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆள் மூலயமா உன் கர்மம் கஷ்டத்தை கொடுக்குறது இது புரிஞ்சுடுத்துன்னா அந்த ஆளை நம்ம இப்படி எதிர்த்து பார்க்க மாட்டோம் பிரயிட் நமக்கு நம்ம செய்த கர்மம் அதனால இந்த மாதிரி பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் கிடைச்சது அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மா கிடைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிடைக்கும் சில்ட்ரன் கிடைக்கும் சில பேர் வந்து மெட்ராஸ் வந்துட்டு திட்டுவான் எங்க ஊர் எப்படி ஊர் தெரியுமா அப்படின்னு அந்த சவுத் வந்தா சில பேர் இங்க வேலைக்கு வந்த பிறகு ஒரு ஊராக பிழைக்க போறோமா அந்த ஊரை பிரைஸ் பண்ணணும் வல்லலார் மாதிரிதான் அந்த ஊரை திட்டக்கூட எந்த ஊருமே எங்க போறீங்களோ அந்த ஊரை வந்து நம்ம செம்மைப்படுத்தணும் வல்லல்லார் சுடரு தர்ம மிக சென்னை மாநகரம் என்றார் அவர் வல்லலார் அவர் அந்த பக்கத்தில் உள்ளவர் என்ன சொன்னார் தர்ம சென்னை மாநகரம் ஏன் சொன்னார் இந்த சென்னை மாநகரத்தில் திருவள்ளுவர் பிறந்தவர் அந்த பாரதியாருக்கு அடைக்கலம் கொடுத்தது ஓகே பட்டினத்தாருக்கு அடைக்கலம் கொடுத்தது பகவான் சங்கரர் வந்த ஊர் இது விவேகானந்தரை சிகாகோக்கு அனுபவிச்சு வச்ச ஒரு இவ்வளவு இருக்கிறது விவேகானந்த சுவாமி சொல் எனது எதிர்கால நினை கனவுகள் நினைவாக்கக்கூடியவர்கள் என்னை எனது சென்னை இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிருக்காரு இதெல்லாம் பிளஸ் பாயிண்ட் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அதனால இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறத அதை விட்டுட்டு இது ஒரு ஊரா இது அப்படின்னு திட்டினா திட்டிட்டு ஏன் இருக்கிறேன் போயிட்டேன் திட்டக்கூடாது ஏன்னா ஏன் கர்ம வினை உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கமோ அவங்க கிட்ட போய் சேர்க்கும் நீ என்ன எஸ்கேப் போய் சேர்த்துடும் எந்த ஊர்ல இருக்கணுமோ அந்த ஊர்ல கொண்டு போய் சேர்க்கும் நம்மளுடைய கர்மத்தை பத்தி தெரிஞ்சு கொடுத்தா நம்மள நம்ம சம்பாதித்ததுப்ப அதனால இன்னொருத்தரை நம்ம இன்னொருத்தரை திட்டமாட்டோம் நம்ம இது தெரிஞ்சு கொடுத்தா நம்மள திட்டமாட்டோம் அதனால கர்ம பல பூதான் கர்ம பல பூதான் உலகம்ன்றது என்னுடைய கர்ம பலத்தின் மூலயமா கிடைச்சிருக்கிறது அதுவும் தெற்கு பகுதியில் ஆனந்தமா வகுப்பும் கேட்கிற அளவுக்கு நமக்கு புண்ணிய பலன் இருக்கு நீங்க எங்கேயாவது போய் இன்னும் அந்த பசங்களை பார்த்திருக்கீங்க இடத்துல காது இருக்கும் காது இருக்க இடத்துல மூக்கு இருக்கும் உருண்டியா புடிச்சு ஏதோ அவசரத்துல பிடிச்சு வச்ச மாதிரி இருக்கும் சில பசங்களை அந்த மாதிரி இல்லாம நீங்க கண்ணு மூக்கு மூலியமா நல்லா அழகா இந்த ஊர்ல பிறந்து சத்திய விஷயத்துல பிறந்திருக்கிய பரம்பரையில பிறந்திருக்க இது எவ்வளவு புண்ணியம் இது நாம செஞ்ச புண்ணியம் புரியுதா யாரோ செஞ்ச புண்ணியம் இல்லை ஆனா புத்தாம் முதல்ல சொல்லுவோம் எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தாத்தா புண்ணியம் செஞ்ச புண்ணியம் அதெல்லாம் சொல்லுவோம் நம்ம வழக்கில் இருக்கிற சொற்கள் அதெல்லாம் ஓகே அந்த மாதிரி நல்ல குடும்பத்துல பிறக்கிறதுக்கு நீ நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன் அதுதான் ஃபேக்ட் இது தெரிஞ்சுன்னா தான் நமக்கு பிடிக்காத ஆளு வந்து நம்மளை திட்டம் போது அவரை திட்ட மாட்டோம் இதை ஒத்துண்டாதான் அப்பதும் ஒத்துக்க முடியும் சரியா சரி இதுக்கு இந்த இப்ப நமக்கு வந்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்க அனுபவம் இருக்க இதை பரீட்சை செய்ய சொல்ற இதை பரீட்சை செய்யணும் கருமச்சிதான் லோகான் இதை வந்து பரீட்சை செய்ய அதாவது நம்முடைய பாப புண்ணிய செயல்கள் மூலியமா இந்த ஆட்கள் பொருட்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையோ அத வந்து நமக்கு நமக்கு நமக்கு வயசு ஆக ஆக அனுபவம் நிறைய வரும் வேதாந்த வகுப்புல ஒரு சிறப்பு என்னன்னா பெற்றோர்களும் குழந்தைகளும் ஒரே வகுப்புல அட்டன் பண்ண முடியும்னா இந்த வகுப்புல தான் அட்டன் பண்ண முடியும் மீதி வகுப்பு எல்லாம் போனீங்கன்னா அது ஏஜ் டிஃபரெண்ட் இருக்கும் அந்த கிளாஸ் ஓகே இதுல தான் எல்லாரும் வகுப்புல அட்டன் பண்ண அதனால இது குழந்தைங்க வந்து புடிக்குமா தெரியுமா எல்லாம் இருக்க சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு நல்லா புரியும் அதுதான் என்னுடைய அனுபவம் புரியுதுதான் நம்ம வந்து பேரண்ட் தான் நல்லா தெரியும் நாங்கள் தான் வயசா உன் அனுபவம் நிறைய இருக்கிறதுனால புரியாது லோடு நிறைய இருக்கிறது அங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால அது புது விஷயமா இருக்கிறதுனால டக்குன்னு புரியும் அதுவும் ஸ்கூல் காலேஜ் மீடியால எல்லாம் தெரியாதது இங்க சொல்லி கொடுக்கறதுனால உடனடியே புரியும் அதனால குழந்தைங்க வேதாந்தத்துக்கு வரக்கூடாது போன வர சொன்ன குழந்தைங்களை வேதாந்தது கூட்டிட்டு வரக்கூடாது ஏன் கூட்டிட்டு வந்தா அதுக்கு வைராக்கியம் வந்துரும் ஞானம் வந்துரும் அப்புறம் நாம வந்து அதை ஓவர் கம் பண்ண முடியாம திண்டாடுவோம் அதனாலதான் அந்த நல்ல குணத்தினால கொண்டுட்டு வர்றதுல அதனால இங்க நம்ம அனுபவத்துல என்ன ஆகுறதுன்னா அனுபவம் அறிவாகலன்னா அனுபவம் அறிவாகலன்னா அதாவது இந்த ஆளு சத்துவத்துக்கு வரலன்னா இந்த ஆளு ரஜஸ்தமஸ்தல இருந்தாருன்னா இந்த ஏக்கப்பட்ட அனுபவம் ஒரு அறாவது வயசு ஆச்சுன்னா அவருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும் ஏக்கப்பட்ட அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்துல இருந்து என்ன வரும்னா விருப்பு வெறுப்பு வரும் ராக துவேஷ கிடைக்கும் ராகத்வேஷம் வரும் ஓகே ராகத்வேஷம் வரும் ராகத்வேஷம் தான் வரும் அதே பர்சன் சத்துவத்து மேலோங்கி வந்துட்டான்னு வச்சுக்கோ இந்த அனுபவங்கள் அறிவாகும் யார் ஒருத்தர் சத்துவத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் அனுபவம் அறிவை கொடுக்கும் யார் ஒருத்தர் ரஜஸ்தமஸில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக அனுபவம் அறிவை கொடுக்குறதுக்கு பதிலா விருப்பு விருப்ப கொடுக்கும் யாரையும் நம்ப மாட்டாங்க அதனால இந்த உலகத்தில் இருக்க அனுபவத்தை இப்போ நாம என்ன எடுத்துக்கலாம் பரீட்சை பண்ணணும் அப்ப அந்த பரீட்சையை விசாரம் பண்றதுக்கு நாம இங்க இந்த சொல்ல எடுத்துக்கலாம் பரீட்சை பரீட்சை என்ன ஆராய்ச்சி பண்ணுவது விசாரம் பண்ணுவது ஆராய்ந்து பார்ப்பது அலசி பார்ப்பது அனலைசஸ் என்கொயரி பண்றது ஓகே எது ஒண்ணுமே தீர விசாரித்து பார்த்தா பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியும் அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ண பிறகு அது ஒரு விஷயம் தெரியும் எல்லாமே நம்மளோட அனுபவம் அப்படின்னு அப்படி இருக்கிறது இப்ப வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு மொத்தத்தை ஆராய்ச்சி பண்ண முடியாது பிளட் டெஸ்ட் சொல்லுவாங்க பிளட் டெஸ்ட் எவ்வளவு எடுத்துப்பாங்க ஓகே பிளட் டெஸ்ட் இருக்கிறது பிளட் டொனேஷன் எவ்வளவு கொடுக்குறது ஒரு யூனிட் இப்படி இருக்கும் எவ்வளவு மேக்சிமம் அதுல என்ன பண்ணுவாங்கன்னா பழைய காலத்துல சிவாஜி சாரு ஒரு இதுல ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வருவான் பிளட் கொடுக்க போறாரு பாருங்க அந்த மியூசிக் கேட்டா இன்னொரு தடவை பிளட் கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு அதாவது தியாகம் பண்றான் இங்க இங்க ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு பாடி இருக்கும் இந்த பட்ச ஒரு பாடி இருக்கும் இங்க இருந்து டைரெக்டா பிளட் கொடுக்குற மாதிரி அந்த காலத்துல அது பெரிய விஷயம் அது து நாம கூட பிளட் கொடுக்கிறோம் அதுதான் இப்ப என்னை சொல்லுங்க சார் ஊருக்கு போயிடுறேன் என்ன பண்ணுவாங்க கொஞ்சமா அமெரிக்காவில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி போயிடும் அவன் அவன் நெகட்டிவ் ஆராய்ச்சி என்ன பண்ணா ஒரு ஆளை மயக்க மருந்து கொடுத்து படுக்க வச்சுட்டான் படுத்துட்டு த்ரீ பிப்டி எம்எல் இவ்வளவு எடுத்தாச்சு இவ்வளவு எடுத்தாச்சு அவன் காதல படுற மாதிரி கைதி இது அவனை ஆயுள் கைதி அப்படிப்பட்டான்னு அவன் காதில் சொன்னான் அவன் மைண்ட்ல யோசனை பண்ணி யோசனை பண்ணி செத்து போயிட்டான் ஒரு டிராப் பிளட் கூட அவன் பாடியிலிருந்து எடுக்கல மைண்டோட விஷமம் அவ்வளவு தூரத்துக்கு இருக்குறத ப்ரூவ் பண்ணிட்டான் அவன் நம்ம சொல்றது விசார அப்படி இல்ல ஓகே நம்ம உடம்புல எல்லா பிளட்டையும் எடுக்கிறது கொஞ்சம் பிளட் எடுத்து டெஸ்ட் அனுப்பிது இருக்கிறது டெஸ்ட்ல தெரிஞ்சிடும் வரும் இது ரைட் ராங்கே இவ்வளவு சொல்லிட்டு வரும் அதனால ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொரு பதம் அப்படி சொல்லுவாங்க என்ன பண்ணுவான் பானையில பொங்கு வச்சிருப்பான் சாத்த அப்படி வரும் அந்த அம்மா என்ன பண்ணுவான் அப்படி வச்சு இப்படி இப்படி பண்ணுவான் பழைய காலத்து ஸ்டைல் இது ஓகே அப்படி பண்ண சாதம் அப்படி பரீட்சை பண்றது அப்ப பரீட்சை பண்றதுன்னா இருக்கிற என்னுடைய அனுபவத்தில் இருக்க இந்த உலகத்தை முழுக்க அனுபவம் எல்லாம் பண்ண முடியாது எனக்கு கிடைச்ச அனுபவம் இருக்கு அது ஒண்ணே போறோம் நமக்கு கிடைச்சிருக்க அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணினாலே அறிவு வந்துடும் நம்ம நிறைய பேரே மெஜாரிட்டி people மக்கள் வந்து ஆராய்ச்சி பண்றதுல விச்சாரம் பண்றதில்ல அனலைசஸ் பண்றதுல பரீட்சை பண்றதில்ல அதனால அவங்க துக்கத்தில் இருக்காங்க இவன் என்ன பண்ண ஏன் துக்கம் பண்றதில்ல எல்லோ ஜனங்களும் ரஜஸ்தமஸில் மாட்டின் இருக்காங்க யார் சத்துவத்துக்கு வந்திருக்கிறார்களோ அவர்களால என்ன நடந்து இருக்கிறது அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்போ பரீட்சையோட லட்சணமே என்ன பரீக் நாம பரீட்சணம் நாமூப நிர்தாரணம் நிர்தாரணம் ஓகே இப்ப சில சில பேக்டரி சில பேக்டரி என்ன பண்ணுவாங்க அந்த டெஸ்டுக்கு இது பண்ணுவாங்க டெஸ்ட்டுக்கு போயிட்டு அது அது அதை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டு அது சாம்பிள் வந்த பிறகுதான் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அது நிர்ணம் பண்றது ஓகே பரீட்சா என்ன நிர்ணயம் பண்றது அதனுடைய என்ன அப்படின்றத பண்றது நிர்ணாரணம் கிடையாது கொட்டுறது இல்ல அது வந்து எவ்வளவு இருக்கா மெமரி இருக்கிறது அறிவு கிடையாது இன்டலெக்ட் கிடையாது மெமரி எவ்வளவு இருக்கிறது மெமரி பொறுத்து பரீட்ச உபனிஷத்தில் சொல்றது கர்மச்சிதான் பரீட்சிஷத்து சாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா இந்த பரீட்சையா மூணு விதமா பண்ணணும் அப்படி நமக்கு டைம் டேபிள் கொடுக்கிறது ஓகே மூணு விதத்துல இந்த பரீட்சைய பண்ணணும் நீங்க சில இடத்துல போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பரீட்சை நடக்கும் அங்க ஒரு பரீட்சா இருக்கும் இங்க ஒரு பரீட்சை நடக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்ணுவோம் எஸ்பெஷலி நீங்க அமெரிக்காவுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கோ இல்ல அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கோ நிறைய ரூம்ல வந்து உள்ள அனுப்புவான் டெஸ்டுக்கு எல்லா டெஸ்டும் பாஸ் பண்ணும் கடைசியில ஒரு டெஸ்ட் ஆயிடுச்சு அப்போ இங்க மூணு விதமா மூணு விதத்துல பரீட்சை பண்ணலாம் ஓகே ப்ரூஃப் பண்ணலாம் இது ரைட்டு இது ராங்ன்றத எப்படி ப்ரூஃப் பண்ணலாம் அந்த அறிவு கொடுக்குறத அறிவை வந்து எப்படி நான் நிர்ணயம் பண்றது அதுக்கான மூணு விஷயம் இருக்கு அது என்னன்னா நம்பர் ஒன்னு வந்து அனுபவேன பரீட்சைய அனுபவேன பரீட்சைய நம்ம சொந்த அனுபவத்தை வச்சு பரீட்சா பண்றது எனக்கு கிடைச்சிருக்க எவ்வளவு அனுபவம் இருக்கிறதோ அதே பரீட்சை பண்ணாலும் நம்ம நிறைய விஷயம் தெரியும் நமக்கு ஓகே நமக்கு தெரியறதே இல்லை டெய்லி நடக்கிறது டெய்லி அந்த மூஞ்ச பாக்குறோம் அதுல திட்டு வாங்கிக்கிறோம் எவ்வளவு விஷயம் நடக்கிறது அவங்களா பக்கத்துல இருக்கவங்க நமக்கு எப்படியாவது வைராக்கிய வரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு தான் வர மாட்டது அதுக்கு நேர் மாற அவங்களை திட்டின் கஷ்டப்படுற கஷ்டப்படுத்தல அவங்க கஷ்டப்படுத்துறது எப்படியாவது நீ முன்னேறணும் என்னை விட்டு நீ விலகணும் அதுக்காக ட்ரை பண்றாங்க நீ வந்து திருப்பி திருப்பி போன என்ன அர்த்தம் அதனால அனுபவ பரீட்சைய நம்ம சொந்த அனுபவத்தை வச்சு பரீட்சை பண்றது நம்பர் ஒன் நம்பர் டூ நம்மட சொந்த அனுபவத்தை த்ரீ லோகம் இந்த ஈரேழு பதினான்கு லோகத்தில் இருக்க உலகத்தில் இருக்க அத்தனை கோடி ஜனங்களுக்கும் அகிலாண்ட இதுக்கும் நம்ம பண்ண முடியாது அப்ப என்ன செய்யறது அனுமானம் அனுமானேன பரீட்சைய அனுமானேன பரீட்சைய ஓகே எது அனுமானம் அதெல்லாம் நம்ம சொல்லப்படுறது இப்ப சங்கரா இந்த அவர் பாஷ்யம் பண்ணிட்டே வராருக்கும் சில ஸ்லோகத்துல ஒரே பூஸ்ட் ஆயிடுவார் நமக்கு சில சப்ஜெக்ட் ஒரே இன்ட்ரெஸ்டா இருக்கு சில சப்ஜெக்ட் அப்படின்ற ஆடுத்துல அது போலதான் அவருக்கு இந்த ஸ்லோ சில ஸ்லோகத்துல உற்சாகம் ஆயிடுவார் இது வந்து பேஜ் பேஜா எழுதியிருக்காரு இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு மந்திரத்துக்கு பிரதா ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் மந்திரம் அதெல்லாம் பரம்பரையில் வர அத்தனை பேர் கூட இந்த மந்திர இம்பார்டன்ட் அது மாதிரிலாம் நமக்கு வகுப்பு போறதுக்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை காதால் கேட்டிருப்போம் பிரதா யார் ரெகுலரா இங்க வகுப்பு வந்திருக்கீங்களோ இந்த மந்திரத்தை அப்பப்ப என் வாயால கூட கேட்டிருக்கலாம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் மந்திரம் இது அதை பரீட்ச பண்ணு தேர்டு விஷயம் வந்து சாஸ்திரம் கூட நமக்கு ஹெல்ப் பண்றது நம்முடைய சாஸ்திரம் உனக்கு வந்து இத வந்து அறிவாகிறதுக்கு உன்னுடைய சொந்த அனுபவத்தை அறிவாகிறதுக்கு அது வந்து சிலதெல்லாம் கொடுக்குறது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கிறது அதுல இருக்கிற அறிவை கொடுக்குறது ஓகே அப்போ இது ஆராய்ச்சி செய்யறதுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க கவனிச்சுட்டேன் ஆராய்ச்சி பண்றதுக்கு மூணு விதத்துல ஆராய்ச்சி பண்ணலாம் நம்ம சொந்த அனுபவம் இரண்டாவது அனுமானம் மூணாவது ஆகமம் ஆகமம்னா ஆகம்திரம் முதல்ல பண்ணிட்ட பிறகு ஒரு ரிசல்ட் வரணும் என்ன மார்க் அந்த மார்க் வச்சு பாஸ் அந்த மார்க்கை வச்சு ஃபஸ்ட் செகண்ட் தேர்டு ரேங்க் எல்லாம் போடுவாங்க அந்த அந்த ரேங்க்கை வச்சுண்டு அதுல இருந்து நிறைய விஷயம் எல்லாம் டெவலப் ஆகும் அப்ப இந்த பரீட்சை பண்றதுடைய ரிசல்ட் என்னென்னா இருக்கிறது அனுபவன பரீட்சையை முதல்ல எடுத்துக்கலாம் அனுபவ பரீட்சை எடுத்துக்கலாம் இதெல்லாம் பெரிய டாபிக் உங்களுக்கு வந்து பல இடத்துல பல விதத்துல சொல்லப்பட்டிருக்குதெல்லாம் இதெல்லாம் கோர்வியா பாத்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நிறைய பேருக்கு எப்ப கேட்டாலும் அது புதுசு புதுசு கண்ணா புதுசு அந்த கிளாஸ் அலங்காரமா பொம்மை அந்த மாதிரி வைக்கிறது சரி தொடச்சுட்டு ஒரு தடவை போட்டுட்டு கேட்கு எப்போ அந்த ராமர் வருவாரோ அந்த அவருடைய பாதம் படுமோ அகலிகை சாபம் விமோசனம் ஆகமோ ஏ அந்த பீரோல இருக்கிறதெல்லாம் அதுக்குதான் நான் வாங்கிறது இல்லை அது அது இன்னும் தப்புது முதல்ல வாங்கியாவது வெய் எப்பயாவது சாப விமோசனம் வரும் ப்ரெய்டா ரெண்டு விஷயமும் முக்கியம் முதல்ல வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணிட செகண்ட் வந்து எப்பயாவது ஒரு தடவை போட்டு கேள்தா இப்ப நான் ஆசிரமத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்பப்போ வரும்போது அதை போட்டுறது போட்டு அப்பயாவது கொஞ்சம் ஓ ரசிக்கிறேன்ல ஏதாவது ஒரு தடவையாவது கேட்டுருக்கலாம்ல கேட்கணும் அந்த மாதிரி ஓகே இப்போ அனுபவ பரீட்சை இதுல நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறது இருந்தா கூட திருப்பி இங்க சில விஷயத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஓகே அனுபவத்துல நம்மளுடைய இந்த உடம்பு மனசு புத்தி இதெல்லாம் வந்து இதெல்லாம் பத்தி நமக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த உலகம் என்னை திருப்திப்படுத்தாது இந்த உலகம் இருக்க அது என்ன திருப்திப்படுத்தாது ஓகே துஷ்பூரத்வம் துஷ்பூரத்வம் ஆர் அதிருப்திகரம் என்ன திருப்திப்படுத்தாது இது இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த உலகம் என்ன திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா அவ்வளவு பெரிய ஆளு நான் இந்த உலகத்தை சொர்க்கமே கொடுத்தா கூட என்ன திருப்திப்படுத்த முடியாது இல்ல இந்திர பதவி கிடைச்சா கூட என்னால சொர்க்க என்னை திருப்திப்படுத்த முடியாது இந்திர பதவியோ அல்லது மேல பிரம்ம லோகத்திற்க எல்லாமே டெம்பரவரி தான் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க இந்திரன் இந்திரன் நினைச்சிருக்கேன் இந்திரன் இந்திரன் இல்ல பிரதமர் பிரதமர் இல்ல அந்த பிரதமர் போட்ல யார் வேணா இருக்க முடியும் போட்டு காலம் மலை யாருக்கு வேணா கிடைக்கும் சைட்ல நீங்க போய் நின்று நேரத்தில் சீட்ல உட்கார வச்சுக்கோ அப்படி உட்கார்ந்து இந்திரன் பிரம்மன் எல்லா இருக்கலையா பிரம்மன் சத்ருமுக பிரம்மா எல்லா இருக்கா இதெல்லாம் வந்து பதவியாக்கம் போஸ்ட் சரி அந்த போஸ்ட் வந்த பிறகு கூட நமக்கு வந்து திருப்தி ஆயிடுமா திருப்தியாக வந்து யுதிஷ்டருடைய யுதிஷ்டர் யாரு தர்மபுத்திரன் தர்மபுத்தருடைய அப்பா இருக்காரு அப்பா யாரு பாண்டோ அங்கிருந்து நியூஸ் அனுப்பிச்சாரு பையனுக்கு டே எனக்கு வந்து எனக்கு வந்து சொர்க்கலோகம் பிடிக்கல அதுக்கு மேல இருக்கோகத்துலம்பாரு எல்லா ராஜாவும் ஜெயிக்கணும் இருக்க எல்லா ராஜாவும் இவன் தான் ராஜான்னு ஒத்துக்கணும் இப்ப வந்து சொந்த பார்ட்டிலேயே நீதான் சி எம் ஒத்துக்கிறது இல்லை இப்ப நம்ம ஊர்ல முன்னாடி எல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி கூட ஒத்துக்கணும் புரியுதுதான் அப்பதான் ராஜசூயாகம் பண்ண முடியாது ஏன் ராஜசூயாக நின்னு போச்சு தெரியுது இல்லையப்பா இதனாலதான் அதனால பாண்டுக்கு அந்த சொர்க்கலோகம் அழுத்து போச்சு அதனால நீங்க இதான் சீக்ரெட்டு புரியுது நம்ம சுவாமிஜி பரமார்த்தம் சுவாமிஜி வந்து ஏற்காடு கூட்டிட்டு போனார் ஏற்காடு கூட்டிட்டு போய் கேம்ப்புக்கு கேம்ப் கூட்டிட்டு போனோடனே ஒரு ஸ்டூடெண்ட் மூலயமா எழுதி அமைச்சாரு உனக்கு வந்து மோட்சம் வேணுமா மோக்ஷம் வேணுமா அப்படினா நீ என்னுடைய எங்கே தங்கிடு ஓகே தங்கிட்டா உனக்கு வந்து மோக்ஷம் கிட்டோம் ஓகே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன் ஃப்ரீ ஃபார் சர்வீஸ் மோக்ஷன் அவன் பண்ண நிறைய பேர் செவன்டி எயிட்டி எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க வேண்டான்னு தெளிவா சொல்லிட்டாங்க கொஞ்சம் பேர் மாத்திரம் நாங்க அங்க போய் சொல்லிட்டு மெட்ராஸ்ல சொல்லிட்டு வந்துட்டு சில கடமைகள்லாம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க வந்துடுறோமே எப்படியே இப்பவே மோட்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இங்கேயே இருந்துருங்க டே நைட்டு நான் வந்து சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்றேன் இங்கேயே தங்கிடுங்க அப்படி சொன்னா இது டேஞ்சரஸ் கொஸ்டின் இது சுவாமிஜி பண்ணியிருக்காரு புரியடுதா எவ்வளவு ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும் போல இருக்கேன் எவ்வளவு தூரத்துக்கு இவ இருக்கான் அப்படின்றது பரீட்சை பண்ணி பார்த்திருக்காரு புரியடிதா அதனால அவ்வளவு ஈஸியான சமாச்சாரம் இல்லை அதனால அதிருப்திகரம் ஏன் சொல்ல வரேன்னா ஒரே இடத்துல இருக்க முடியாது இங்க சிங்கேரிக்கு வந்திருந்தாங்க நீ வந்து ஒரு வாரம் தங்கிட்ட நான் அவ்வளவு கேட்கல ஒரு வாரம் தங்கிட்டு நெக்ஸ்ட் வீக் போயேன் நான் இங்கதான் இருக்கேன் இல்ல இல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ அங்கேயே இருக்காங்க சிருங்கேரியிலேயே அவன் வந்து அந்த வானம் அந்த ரிவர் அந்த பட்சி இதெல்லாம் ஒரு நாள் கூட ரசிக்கிறதே அழுத்து போச்சு அதிருப்திகரம் துஷ்பூரத்துவம் என்ன நிறைக்காது அல்ப இட்லி என்ன நிறைச்சிருக்கா அல்ப இட்லி நிறைச்சிருக்கா சொல்லுங்க நார்த்துக்கு போனா தெரியும் அந்த நிலைமை போயிட்டான் தமிழ்நாடு ஓட்டல் அப்படி வரும்போதே பளிச்சின் கண்ணு மூக்கெல்லாம் பழிச்சுரத் இந்த சுருத்தி படுவல பாடம் முதல்ல இருக்க அங்க பின்னாடி ஒரு சுருத்தி ஒன்று போட்டிருப்பாங்க அது வந்து ஒரே மாதிரிதான் இருக்கும் இது போல இவன் வந்து ஐ வாண்டிங் பர்சன் ஐ வாண்ட் ஐ வாண்ட் ஐ வாண்ட் இந்த கோழி கொண்டு வான்ட் ஓகே அது போச்சு பலூன் வான் போச்சு அதுக்கப்புறம் என்ன வான்ட் அதுக்கப்புறம் காத்தாடி வாண்ட் அதுக்கப்புறம் என்ன இப்ப புது சட்ட பைக்கை வாண்ட் இப்ப என்ன பொம்மை வாண்ட் பொம்மை இப்ப என்ன பொம்மை இப்ப பேர பே பொம்மை அந்த குழந்தையில பொம்மை பார்த்ததுல கடைசி வரைக்கும் பேரம்பேத்தி பொம்மை வரைக்கும் அதுவும் பொம்மை இதுவும் பொம்மை நீயும் நானும் பொம்மை எல்லாம் நினைச்சு பார்த்தா எல்லாம் மாத்தின்றே வரைய வேணுன்றது மாத்திரம் மாத்தாம இருக்கான் புரியுது துஷ்புரத்துவம் அதிருப்திகரம் ஓகே அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்டன் உலகத்தில் இருக்கிற பொருட்களோ உலகத்தில் இருக்கிற சூழ்நிலைகளோ அல்லது உலகத்தில் இருக்கிற ஆட்களோ எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் நீ நினைக்கிற வரைக்கும் நான் என்ன செய்வே நாடி போயின் டேர் பண்ணே அது என்னை திருப்திப்படுத்தாதுன்னு நினைச்சுட்டேன்னா அதுல நான் விடுதலை அடைவேன் இது ரகசியம் இதுதான் இந்த ரகசியம் தெரிஞ்ச இல்லைன்னா இந்த உலகம் எனக்கு சொகத்தை கொடுக்கும் கொடுக்கும் திருப்தி கொடுக்கும் திருப்தி கொடுக்கும் அத பின்னாடியே நான் போயின் இருப்பேன் திருப்திப்படுத்த முடியாது இந்த உலகத்துக்கு சக்தி கிடையாது என்னுடைய மனசை திருப்தி படுற அளவுக்கு உலகத்தில் இருக்க எந்த வஸ்துக்கும் திருப்தி அதுக்கு சக்தி கிடையாது துஷ்பூரத்துவம் அதிருப்திகரம் இது நம்பர் ஒன் சாம்பிளுக்கு மாத்திரம் இப்ப சொல்றேன் ஓகே இது சாம்பிள் தான் மொத்தத்துக்கு சொன்னா இதுவே பெரிய கிளாஸ் ஆயிடும் செகண்ட் என்னன்னா இந்த நாம அனுபவிக்கின்ற பொருள் இருக்க ஏன் அது திருப்தியா ஆகிறதுலன்னா அந்த பொருள் அனித்தியம் உலகத்துல நீங்க பரீட்சை பண்ணி பாத்தீங்கன்னா எந்த பொருளும் எந்த ஆட்களும் எந்த சூழ்நிலையும் நித்தியம் கிடையாது எவ்ரிதிங் அனித்தியம் ஓகே இப்ப பிரசண்ட்ல லேட்டஸ்ட் டிவி வரதுங்க வந்த உடனே ஜாப்பானியும் உலகத்தில் இருக்க அன்னைக்கு வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டில் படையெடுத்தது இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடும் வச்சு இருக்கிறது இந்தியா தான் கொலம்பஸ் எதை நோக்கி வந்தான் இந்தியாவை நோக்கி தான் வந்தான் இந்த அமெரிக்கா கண்டுபிடிச்ச ஆள் யாரு அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு நூறு வருஷம் இந்த டிவி கெடாம இருக்கும் ஆகாது அதுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணவே வேண்டாம் அப்படி தொட்டினா அது ஆன் பண்ணி இயர்ஸ் கேரண்டி இப்போ நாம வாங்கணும்னு இங்க இருக்கோங்க ஹண்ட்ரட் இயர்ஸ் கேரண்டி டிவி வாங்கினா என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அது இருக்கலாம் ஹண்ட்ரட் இயர்ஸ் நான் ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்க முடியாத நான் கேரண்டி கிடையாது அனித்தியம் நிலையற்றது எல்லாமே நிலையற்றது உபநிஷத்தை சொல்றது நாஸ்தி அகிருத்த கிருத்தை அப்படி சொல்லப்படுறது பின்னாடி இதனுடைய பலன் சொல்லப்பறம் அப்ப நிலையற்றது இந்த உலகம் இருக்க அனித்தியம் எது தொட்டாலும் அனித்தியம் அனித்தியமான வஸ்துல நித்தியமா இருக்கிற சுகத்தை எப்படி தேட முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இல்லையா அனித்தியமான விஷயத்துல நித்தியமானதை எப்படி தேட முடியும் இம்பாசிபிள் அது ஓகே எல்லாமே அனித்தியம் அப்ப இது அனித்தியம் அதிருப்திகரம் துக்கம் கலந்தது முள் இல்லாத ரோஜா கிடையாது ஓகே சுகமும் துக்கமும் கலந்தது இருக்கிறது இந்த உலக வாழ்க்கைன்றது அனுபவம் அது எப்படிப்பட்டது நம்முடைய அனுபவம் சுக துக்கம் கலந்து துஷ்பூரத்துவம் அதனால இங்க என்ன சொல்ல வரும் கடைசில அப்படின்னா இத இந்த அனுபவத்திலிருந்து இது அறிவாகணும் என்ன அறிவாகணும் இந்த உலகம் கொடுக்கிற சுகம் நித்தியமற்றது அப்படின்னு புரிஞ்சுட்டா உங்களுடைய அனுபவம் அறிவாயிடு அர்த்தம் அனுபவம் அறிவாகலையே அறிவாகல என்ன அர்த்தம் சத்துவ குணத்துக்கு நீ வரலன்னு அர்த்தம் சத்துவ குணத்துக்கு ஏன் வரல நீ கர்மயோகம் பண்ணலன்னு அர்த்தம் ஏன் கர்மயோகம் பண்ணல தர்மமே தெரியலன்னு அர்த்தம் அங்கிருந்து ஆரம்பிச்சு மெதுவா வா தர்மமா வாழ்ந்து அதுக்கப்புறம் மகா யஜம் எல்லாம் பண்ணி அதுக்கெல்லாம் கர்மயோகம் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவா சத்துவ குணம் மேலோங்க மேலோங்க இந்த அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்க அனுபவம் எல்லாம் அறிவாக மிலிரும் ஓகே இது அறிவு கொடுக்கிறதுக்கு சாம்பிளுக்கு பார்க்கிறோம் செகண்ட் வந்து அனுமானம் அனுமானம் அனுமானம் நாம எங்கேயும் போகாம பிரத்யட்சமா இல்லாம ஒரு விஷயத்தை வச்சுட்டு யுக்தி மூலியமா ஓகே யுக்தி இந்த உலகத்தை பத்தின விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் என்ன யுக்தி மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்ப நம்ம எங்கே போங்க இருந்தாலே ஆட்டோ வந்திருக்கான் அல்லது லாரி வந்திருக்கான் பஸ் வந்திருக்கான் அல்லது கார் வந்திருக்கான்னு ஜட்ஜ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா பண்ண முடியும் எப்படி வச்சு அந்த சவுண்ட் இருக்கு அந்த சவுண்ட கேட்டு இது லாரி வந்திருக்கிறது பஸ் வந்திருக்கிறது ஓகே அதுவும் கார்பரேஷன் லாரீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு கேட்கும் காலம்பரை இங்க ஒரு வண்டி வச்சிருப்பாங்க இந்த கூட்ஸ் வண்டி அது அவர் எடுக்க மாட்டார் அது வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் ஆஃப் ஆகிடும் ஓகே அது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஓகே நான் கேட்கும்போது யாரும் என்ன வண்டின்னு வந்து பார்த்தேன் பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கறதுல அவசியம் இல்லை அது ஸ்ட் பண்ணி சவுண்ட் தெரிஞ்சு போச்சு அனுமானம் என்ன இருக்கிறது அக்னி இருக்கிறது நெருப்பு இல்லாமது அதுதான் இது வந்து யுக்தி நாம கொஞ்சம் சாம்பிள் எடுத்துக்கலாம் அனுமானம் சொல்றது இதுக்கு பேரு அனுமானத்து மூலியமா அறிவை அடையலாம் ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கிற அனுபவத்தை மாத்திரம் போறாது நான் படுற அவஸ்தையில மத்தவன் படுற அவஸ்தையில பாரு கொஞ்சம் பார்த்து பாரு அதுல இருந்து நமக்கு அறிவு அடையலாமே எல்லாம் எனக்கே வரணும் எனக்கே ஒத்த தலை வழி வரணும் எனக்கே வைத்து வழி வரணும் எனக்கே முதுகு வரணும் ஒன்னும் தேவையில்லை பக்கத்தாலுக்கு வந்திருக்கான் துடிக்கும் போது பகவானே உடம்பு நிலையாமை தான் பலர்க்கிறது இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு அறிவு வரணும் எனக்கு வந்தா தான் எனக்கு வந்தா தான் நான் ஒத்துப்பேன் அப்படின்னா கஷ்டம் அனுமானம் பண்ணணும் யுக்தி சில பேர் வந்து சங்கரனேயே நமக்கு நம்ம நம்ம புத்தியில் கொண்டு வந்துட்டோமே நம்ம ஆள் இருக்கான பெரிய பெரிய மூர்த்தி கூட நம்ம லெவலில் கொண்டு வந்தான் சங்கருக்கு அனுபவம் அனுபவம் வர்றதுக்காக ஒரு ராஜாவோட சரி உடம்பில் போய் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கு பிரச்சனை ஏ அப்படிலாம் அவருக்கு தேவையில்லை முப்பத்தி ரெண்டு வயசுல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு போயிட்டார் அவர் ஓகே நமக்கு அதை திருப்பி போட்டாலே முப்பத்தி ரெண்டு ஆனா கூட அப்பத்து கூட அப்ப கூட அனுபவம் அறிவாகிறது கஷ்டமா இருக்கிறது அவருக்கு இந்த அனுமானத்திலையும் சாஸ்திரத்திலையும் இருக்கிறதே அவருக்கு போறோம் ரெண்டு விஷயமே போறோம் அறிவாகிறதுக்கு அனுபவம் தேவையில்லை ஞான சம்பந்தனுக்கோ சங்கரனுக்கோ அனுபவம் தேவையில்லை அனுமானம் வச்சு யுக்தி பண்ணும் பெரிய பெரிய ஆச்சாரங்களா எப்படி இப்படி சொல்றாங்க அந்த ரகசியத்தை எப்படி வீட்டுல நடக்கிறதெல்லாம் எப்படி சொல்றாங்க அனுமானம் தான் ஒரு யுக்தி மொத்த பார்த்தாலே தெரியுது யுக்தி அதனால சங்கரனு டைரெக்டா வந்து சங்கர பகவத் பாதல் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவை இல்லை அணு அணு அனுமானம் பண்ணா போறோம் ஓகே எப்படி அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு பாருங்க அனித்யா அனித்யா அனித்யா இது எது ஒன்று செய்யப்பட்டதோ நல்லா புரிஞ்சுக்குங்க எது ஒன்று செய்யப்பட்டதோ அது அனித்தியம் எது ஒன்று செய்யப்பட்டதோ அது அனித்தியம் ஓகே இது வந்து பானை வந்து இது செய்யப்பட்டது இது அனித்யம் எப்படி அனித்தியம் கீழே டமால் போச்சுன்னா அனித்தியம் இல்லையா எது ஒன்று செய்யப்பட்டதோ அனித்தியம் ஒரு நல்ல அழகா ஒரு பொம்மை கொடுக்கிறது பராமரிட்டு வச்சுக்கோ அனித்தியம் அனித்தியமா அப்படின்னா மனசு கொஞ்சம் சமாதான அறிவு இருந்தா போட்டு உடச்சிட்ட உடைச்சிட்ட அந்த ஒரு ஆத்திரத்தோடு வருது இல்லையா கண்ணு மூக்கு ஆத்திரம் வராது ஓகே என் கையில உடஞ்சது உன் கையில உடஞ்சாலும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆனா நம்ம அப்படியே ஓடுவோம் மாமியார் உடச்சா மண்ணு குடம் மருமகள் உடைச்சா பொன் குடம் புரியுதுல யார் கையில உடையிறது அது முக்கியம் அது அந்த பியூன் போட்டு உடைச்சிட்டான்னு வச்சுக்கோ கப்பை அந்த பிங்க் அந்த காபி கொடுக்குற கப்பை போட்டு உடச்சுன்னா ஆபீஸ்ல திட்டுறதே திட்டுறது சப்போஸ் எம்டி போட்டு உடைச்சிட்டாரு வச்சுக்கோ ஐயோ சாரி சாரி இவர் கட்சி போட்டு அவரை துடைப்பாரு என்ன அழகா அப்படி லாபகமா விழுந்து தெரியுமா அது பிரைஸ் நாளைக்கு ஆபீஸுக்கு வரணுமா இதெல்லாம் அனித்யம் அதாவது படைக்கப்பட்டது அனித்தியம் எங்கயாவது இருக்கு அதுக்கு படைக்க இருக்கிறது ஒவ்வொரு படைப்புக்கும் ஆயுச இருக்கிறது அது போச்சு போயிடும் போயிடும் போயிடும் போகும்போது அனித்தியம் அறிவினால என்ன பிரயோஜனம் அறிவுனால நம்ம மனசு அமைதியாகும் பதட்டமாக அதுதான் விஷயம் அப்பத்தியம் தது அனித்தியம் எது செய்யப்பட்டதோ அது அனித்தியம் ஓகே இது வந்து இது ரூல்ஸ் ஓகே அப்படின்னா இந்த ரூல்ஸ் வச்சு சிலது இப்ப வந்து நமக்கு சுகம் கொடுக்கிறது நம்ம என்ன நினைச்சுருக்கோம் பொருள்கள் மூலயமா சுகம் கிடைக்கிறது இப்படி நிறைய பேருக்கு சாதாரணமா மெஜாரிட்டி பீப்புளுக்கு பொருள்னால சுகம் கிடைக்கிறது உறுதியான ஒரு அசக்டிவான ஒரு நம்பிக்கை இருக்கிறது பொருள் மூலயமாக இருக்கிறது இந்த பொருள்களோ ஆட்களோ சூழ்நிலைகளோ அதனால எனக்கு சுகம் கிடைக்கிறது இந்த சுகம் நம்ம என்ன சொல்றோம் அனித்தியம் ஓகே அதுல காரண காரிய பாவனை காரண காரிய பாவன ஓகே அதாவது நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் அந்த பொருளோ அந்த ஆட்களோ அந்த சூழ்நிலையோ நமக்கு சுகம் கொடுத்தாகணும் ஏன் ஏன்னா இந்த பானை பானைய எந்த ஊர்ல பார்த்தாலும் அது களிமண்ணு எந்த வடிவத்தில் பார்த்தாலும் அது களிமண்ணு காரணத்தை சார்ந்திருக்கிறது கரெக்டா காரணத்தை சார்ந்தது அப்போ எந்த இடத்திலையும் எந்த காலத்திலையும் அந்த காரியம் காரணத்தை சார்ந்திருக்கிறதுனால சொல்ல பானையை பார்க்கிற இடத்தான் களிமண் டெஃபினட்டா சொல்லலாம் கரெக்டா அது நமக்கு வந்து பொருள் மூலியமா சுகம் கிடைக்கிறது சொன்னா நமக்கு வந்து எங்கெல்லாம் பொருளை பார்க்கிறோமோ எந்த காலத்தல பார்த்தாலோ எந்த இடத்துல பார்த்தாலும் நமக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆனா நம்ம ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கிறது இருக்கிறது ஒரு காலத்தல கொடுக்கக்கூடிய சுகம் இன்னொரு காலத்துல அது என்ன பண்றது தெரியுமா வட்டியும் முதலும் சேர்த்து துக்கத்தை கொடுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எது நமக்கு சுகத்தை கொடுத்ததோ கண்டிப்பா துக்கம் கொடுத்துட்டு போகும் பாசிட்டிவ் நெகட்டிவ் போத் சைடு துக்கம் கொடுக்கிறது சைடு மாதிரி சைடு ஓகே நமக்கு பிரியமானவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ துக்கம் கொடுக்கும் ஓகே அதனால கண்டிப்பா துக்கம் கொடுக்கும் ஓகே அதனால இதுல என்ன தெரியுது நமக்கு எந்தினாலும் அனுமானத்தில் என்ன பண்றோம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் பொருள்கள் ஆட்கள் சூழ்நிலைகள் அது அனித்தியம் அது செய்யப்பட்டது அதனால அது அனித்தியம் செய்யப்பட்டதுனால அனித்தியம் எது ஒன்று செய்யப்பட்டதோ படைக்கப்பட்டதோ படைக்கப்பட்டதுல நீ நித்திய சுகத்தை நித்திய சந்தோஷத்தை அடைய முடியாது ஓகே இது அனுமானம் நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகமம் ஓகே ஆகமம்னா சாஸ்திரம் சாஸ்திரம் என்ன சொல்றது நமக்கு வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம் இந்த இடத்துக்கு போனா சந்தோஷம் அந்த இடத்துக்கு போனா சந்தோஷம் சில பேர் சொல்றாங்க அது போல சாஸ்திரம் என்ன சொல்றது நீ வந்து இந்த லோகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போட்டீங்கன்னா அங்க வந்து ஓல்டு ஏஜ் கிடையாது பேக் பெயின் கிடையாது அங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்ட முடியாது சொர்க்கத்துல ஏன்னா ஒரு ஆளு கூட பெயின் கிடையாது யாருக்கும் எந்த பெயின் கிடையாது அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமோ பியூட்டி பார்லர் கிடையாது அபுதம் ஆனந்தமா இருப்பாங்க இப்படிதான் மோட்டிவேட் பண்றது சாஸ்திரமே சொல்றது இது வந்து நமக்கு வேற எங்கேயும் கிடைக்காது அப்படியே சொல்லிட்டு வர சாஸ்திரம் திடீர்னு ி உனக்கு அங்க புண்ணிய லோகம் தீர்ந்து போச்சுன்னா ரம்பா உருசி பார்த்து டக்குனு புண்ணியம் தீர்ந்து தள்ளி விட்டுட்டா மாம்பலத்தில் வந்துட்டா பரவாயில்ல கும்பிடி பூண்டில போய் விழுந்த அங்கிருந்து எப்படி கிளாஸுக்கு வர முடியும் ரொம்ப கஷ்டம் அதனால சீனே காலை அந்த புண்ணிய தீந்த உடனே டக்குன்னு தள்ளி விட்டுருவாங்க இதே சாஸ்திரமே சொல்றது ஓகே அப்போ சாஸ்திரம் மோட்டிவேட் பண்ணி கடைசியில் என்ன சொல்றது அனித்தியம் ஈரேழு பதினான்கு லோகமோ அனித்தியம் உறவுகள் அனித்தியம் ஓகே பொருட்கள் அனித்யம் எல்லாம் அனித்தியம் இது தெரியுதுதான் தெரியலையா நமக்கு அனுபவம் இருக்கா இல்லையா அனுபவம் இருக்கிறது பரீட்சை செய்யணும் பரீட்சை செஞ்சுட்டு அதுல இருந்து இருக்கணும் அப்போ இந்த பரீட்சை மூலியமா ஒரு ரிசல்ட் சொன்ன இல்லையா அந்த ரிசல்ட் என்ன ரிசல்ட் அந்த ரிசல்ட் மூணாவதான தகுதியான இது என்னதுன்னா நிர்வேதம் ஆயாத் நிர்வேதம் ஆயாத் ஓகே மாயா மாயா ஆயா ஆயா என்ன ஆயா ஆயா ஆயா நம்ம வீட்டுல இருக்க ஆயா இல்லை வருகிறது அடைகிறது ஓகே சோ நிர்வேதம் ஆயாத்துனா அவனுக்கு வைராகியம் அடைகிறான் வைராக்கியம் அடைகிறான் ஓகே ஓகே பரீட்சை பண்றதுனால பரீட்சை பண்றதுனால பிரம்மத்தில் வைராக்கியம் அடைகிறான் இல்ல பிரம்மத்துக்கு வைராக்கியம் இல்ல புரியுது இந்த உலகத்து மேல அவன் வைராக்கியம் அடைகிறான் உலகத்து மேல வைராக்கியம் அடைகிறான் அப்போ வைராகியம் அடைகிறான் இந்த உலகத்துக்கு இந்த ஜகத்துக்கு லட்சணம் என்ன தெரியுமா பல லட்சணம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுல ஒரு லட்சணம் இந்த நம்ம அனுபவிச்சு உலகத்துக்கு ஒரு லட்சணம் என்ன அவிச்சார பரியந்தம் ரமணீயம் ஜகத்து அவிச்சார பரியந்தம் ரமணீயம் ஜகத் ஜகத் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் காஷ்மீர் அடிச்சுட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு போக முடியல போகலாம் பியூட்டிஃபுல் காஷ்மீர்ன்னு அவர் பாண்டவர் போயே போயிட்டார் தான் ஜகத் ரமணீயம் எங்க ரமணீயம் அந்த போட் ஹவுஸில் போய் தங்குவியா காஷ்மீர்ல போய் அதுக்கு ஒரு குடுப்பன்னு இருக்கணும் அமிர்த அமர்நாத் போகும்போது ஒழுங்காக வரணும் நான் அமர்நாத் பாபா இருக்காரு ரொம்ப கஷ்டமான கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள் பல தடை பல தடைகள் இருக்காங்க அங்கதான் லோக்கல் ராக்கான் ராக்கிய பகுதி அது தடாகை எல்லாம் நம்ம பழைய காலத்தில் படிச்சுள்ள ராமாயணத்துல இந்த இடம் ஒரு காலத்துல ராமன் கேட்பான் ஏன் இந்த இடம் இப்படி இருக்கிறது ஒரு காலத்தில் அமிழ் அமைதி பூங்காக இருந்தது அதுக்கப்புறம் தடாகை இவங்க எல்லாம் மாரிசெல்லாம் வந்து இந்த இடத்த வந்து சுடுகாடு ஆக்கிட்டாங்க அதுதான் காலத்து காலத்துக்கு மரம் கொன்னிட்டா மாதிரி இப்படி கொம்பு முளைச்ச இதுவா பார்க்க முடியாது கொம்பு மிளக பேண்ட் ஷர்ட் கீழே தாடி வளர்ந்திருக்கும் அவளுதான் அவிச்சார பரியந்தம் ரமணியம் ஜகத் இந்த ஜகத்து இது ரமணியம் கொடுக்குற மாதிரி இருக்கப்பா விசாரித்து பார்த்தாதான் இது ஒரு லட்சணம் தெரியும் ஒரு குழந்தை வந்து ரொம்ப அழகா சிரிச்சுட்டு இருந்தது ஓ பியூட்டிஃபுல்லா சிரிச்சு இருக்க தூக்கிட்டு பாருல்ல ஒரு வாரம் வச்சிருந்து கொடுங்களேன் அழுதா தெரியும் அழுதா ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா அதுக்கும் ஒண்ணும் சொல்ல தெரியாது நாம தான் தலைக்க நிக்கணும் அதுக்கு சிச்சுட்டு இருக்கேன் அந்த குழந்த அழா ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோ ஓ அந்த அம்மாவும் அப்பாவும் இந்த அம்மா வர சிட்டு நிக்கிறேன் வாங்கிட்டு வாங்க நான் என்ன பண்ணுவேன் அந்த நேரத்தில் நைசா நகர்ந்து வெளியில வந்து அர்த்தம் எதற்கு அவஸ்தப்பட்டு இப்படி ரசிச்சு கூடாது சீக்ரெட் கல்யாணம் ஆக போறதுல அதனால சொல்றேன் அதனால ரமணியம் ஜகத் ரமணியம் மோட்சத்துக்கு மோட்சத்துக்கு போறதுக்கு தரவுகோள் வைராகியம் நிறைய பேர் என்ன சொல்லுவா விவேகம் கூட வந்துள்ள போல இருக்கிறது கஷ்டப்பட்டு எப்படியாவது விவேகத்தை கொண்டு வந்துள்ள போல இருக்கு விவேகம் வந்த பிறகுதான் தெரியும் வைராகிய சல்லிக்காசு கூட இல்ல நமக்குன்றது தெரியும் வரும் ஒன்னுண்ணுமே இதுல பியூட்டிஃபுல்லா ஒரு இடத்துக்கு போகும்போது அது பெருசா தெரியும் எப்படியா உருண்டு பரண்டு அதை அடைஞ்சுட்டோம் நீங்க பத்ரிநாத் போகும்போது இப்படி பார்க்கும்போது அந்த மலை இருக்கும் திடீர்னு அந்த மலை ஏறிட்டோம் கீழே இருக்கும் இப்படி அங்க ஒரு பெரிய மலை இருக்கும் அது போல நம்மளோட சாதனை இருக்க அப்படி இருக்கும் வைராய்யம் அவனுக்கு அடையலன்னா அனித்தியமான கர்மத்தினால நித்தியமான மோட்சத்தை அடைய முடியாது உபனிஷத்து சொல்றது அவனால செயல்கள் மூலியமாக இந்த மோக் அடைய முடியாது இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்கு கேட்டு இதெல்லாம் அனித்தியம் அனித்தியம் அனித்தியம் அனித்தியம் சொல்லிட்டு வரது ஒரே அனித்தியம் அனித்தியமா பல்லவி பாடீங்க இதெல்லாம் விட்டாத்தான் ஒரு படிக்கட்டுல இருந்து ஸ்டெப் எடுத்தா தான் இன்னொரு விழுந்துருவேன் இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதுக்கு எல்லாம் காரணம் என்ன உபநிஷத்துக்கு உங்க மேல ஏதாவது கால் பண்ண இப்படி திட்டுறது கிளாஸ் கூப்பிட்டு வச்சு திட்டுறது நித்தியமான வஸ்து நீத்தனக்காக கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் இருக்க அனுபவத்தை கொஞ்சம் விசாரிச்சு பாரு உனக்கு கிடைச்ச அனுபவமே போறோம் இல்ல யுக்தியில பாரு சாஸ்திரத்தில் பாரு கிடைச்ச பிறகு வைராக்கியத்தை அப்ப வைராக்கிய லட்சணம் என்ன இந்த பரீட்ச பண்ணனுடைய பலம் என்ன அப்படின்னா பரீட்சனுடைய பலம் வந்து வைராக்கியம் கரும லோகான் பரீட்சைய பலம் நிர்வேதம் ஆயாத் வைராக்கியம் கிடைக்கும் அப்ப அனுபவ அனுமான ம மூலம் ஆராய்ச்சி செய்து ஆராய்ந்து பார்த்து அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நிர்வேதம் நிர்வேதம் மீன்ஸ் வைராகியம் நிர்வேதம் வைராகியம் அப்ப வைராகியம் வந்து நமக்கு எதனால வரணும் வைராகியம்ன்றது எதனால வரணும்னா விவேகத்தினால வரணும் வேற எதனாலையாவது வைராகியம் வந்ததுன்னா அந்த வைராகியம் போயிடும் போயிடுதா அப்போ நமக்கு வைராகியம் வரணும் நிறைய பேருக்கு வைராக்கியம் இல்லாதனாலதான் இருக்கணும் காஃபி குடிக்க கூடாது யாருக்கு தெரியாது காஃபி குடிக்க கூடாதுன்னு எல்லாருக்கும் தான் தெரியும் காஃபி குடிக்க கூடாதுன்னு அதுவும் கேம்புக்கு போயிட்டு காஃபி கொடுக்கலன்னு வச்சுக்கோ மண்டே வடிக்கிற மாதிரி இருக்கு கிளாஸ் வேற இப்படி கஷ்டப்படுற போயிடுதா ரொம்ப கஷ்டம் காஃபிக்கு அடிக்ட் ஆனவன் அவ்வளவுதான் ஆல்கஹால கூட விட்டுலாம் காஃபி விட முடியாது அது பெரிய காஃபி அவ்வளவுதான் சின்ன காஃபி இருக்கு சின்ன திரை அது பெரிய திரை எல்லா ஒரே திரையதான் கெட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது விட்டுட்டேன் விட்டுட்டேன் ஆமா வாயில விட்டுட்டேன் அப்போ வைராக்கிய வரத்துக்கு என்ன செய்யணும் கடந்து பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்திய பூர்ணஸ் பூர்ணமாய பூர்ணமேவிஷே ஹரிஹீ ஓம் ஸ்ரீகுருபோ நம ஹரிஹீவோ